அடுத்ததாக கைவல்ய உபனிஷத்தில் நடைமுறை வேதாந்தம் என்ற பொருளிலே பாதரக்குடி தவ திரு ரவீந்திர சுவாமிகள் அவர்கள் தற்போது நம்முடைய உரையாற்றுவார்கள் ஓம் நம பரமாத்மனே வாகர்த்தா விபசம் பரமேஸ்வரோ இங்கு அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய வேதாந்த ஆசிரியர்களே இங்கு சிறப்பாக இந்த அவைக்கு வந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் முன்னிலையில் இங்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கைவல்லிய நவநீத்தம் நவநீத்தம் என்றால் வெண்ணெய் என்ற பொருள் இந்த வெண்ணெய் எங்கிருந்து வந்தது பாலை சூடாக்கி அதை மோராக்கி தயிராக்கி அதை கடைந்து அதிலிருந்து வெண்ண வேண்டும் அந்த அளவுக்கு பொறுமை இல்லாதவர்கள் என்ன செய்வது கைவல்ய உபனிஷத்து மூணு ஸ்லோகம் தான் சிஷியனுடைய கேள்வி சிஷியனுக்கு குரு உபதேசம்ன்றது பதினெட்டு ஸ்லோகம் சிஷியனுடைய அனுபவம் ஒரு ஐந்து ஸ்லோகம் மொத்தம் இருபத்தி மூணு ரொம்ப சின்ன ஸ்லோகம் இந்த கைவல்ய உபனிஷத்தை தான் மூல நூலாக கொண்டு தாண்டவராய சுவாமிகள் மிக சிறப்பாக அந்த கைவலை நவநீதத்தை இயற்றி இருக்கின்றார்கள் ஆனால் இதை மட்டுமில்லாமல் பத்து உபநிஷங்களிலும் மற்ற பிரஸ்தான உள்ள சிறப்புகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கின்றனர் இருந்தாலும் அவர்கள் கேட்கமே குறிப்பிட்டதை போல நேற்று பகவத்கீதையை பற்றி பேசினார் இந்த சாதன சதுஷ்டயத்திலே இருக்கின்றது அனுபந்த ததுஷ்டயத்திலே வித்தியாசம் இருக்கின்றது சாதன ததுஷ்டம் ஒன்றாக இருந்தாலும் அனுபந்த ததிஷ்டயத்தில் வித்தியாசம் இருக்கின்றது அது அஜோகனுடைய சீடனுக்கு பகவத்கீதை உபேசிக்கப்பட்டது சத்தகுணம் உள்ளவனுக்கு கைவலை உதேசிக்கப்பட்டது என்று மற்றவங்கலாம் என்ன பண்றது உபனிஷத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டதற்கு இன்னொரு காரணம் இருந்தா அது சைவ உபனிஷத்து சிவபெருமானை வணங்குமா இருக்கின்ற உபனிஷத்து இந்த உருவ வழிபாடு சிறந்ததா அருவ வழிபாடு சிறந்ததா அதனால் எல்லாம் நமக்கு இறைவனை காட்டுகின்ற வழிபாடு வழிதான் உனக்கு அருவ வழிபாடு பொருத்தமாக இருந்தால் உனக்கு விருப்பமாக இருந்தால் நீ அதை கடைபிடிக்கலாம் இல்லை அதற்கு உனக்கு தெளிவில்லை பொறுமை இல்லை என்றால் நீ உருவரை பாட்டி செய்யலாம் இரண்டின் மூலமாகவும் ஒருவாய் ரூபாய் என்றெல்லாம் பாடுவதைப் போல இறைவன் எல்லா உருவமாகவும் எல்லா வடிவத்திலும் தான் இருக்கின்றவும் இருக்கின்றன எனவே இறைவன் எப்படி வேண்டமான நாம் வழிபடலாம் என்பதுதான் நமது வேத வேதாந்தங்களுடைய கருத்து அப்படி சைவ உபனிஷம் சைவ உபனிஷதம் என்று சொல்வார்கள் நூற்றி எட்டு உபனிஷத்துல இந்த கைவல் இருக்கின்றது ஆசுலாயினர் பரத்ராஜ மனிவருடைய சீடர் அவர் பிரம்மாவிடத்திலே சென்று பரம்பரளை உபதேசிக்குமாறு வேண்டுகின்றார் குரு சிஷ்யன் வருது இல்லையா எல்லாருக்கும் அந்த இறைவனை உபதேசித்த ஒரு சிறப்பு உடையது இந்த கைவல்யா ஹரி பகவான் பிரம்ம வித்யாம் வரிஷ்டம் சதாசப்திக் சேவியமான சர்வ பாபம் புருஷம் யாத்திரித்வான் பாவங்களில் இருந்து விடுதலை அடைந்து அந்த பரமாத்மாவை அடைவதற்குரிய வழியை கூறுங்கள் அதற்கு அமிரத்தின் தியானம் செய்ய வேண்டும் என்பது முதல் மந்திரம் அடுத்த மந்திரம் என்ன உமாசகாயம் அவன் பேரு என்ற எண்ணம் இருக்கும் வரையிலே முக்தி அடைய முடியாது என்று அகில உலகத்தையும் எல்லா உயிர்களையும் தானாக காண்கின்ற அந்த அபேதத்தை சிறப்பாக போதுக்கின்றது கைவி உபனிஷதம் ஞானம் எப்படி உண்டாகும் என்றால் ஞானம் ஒரு மூலமாக இருந்து விடுபட முடியும் என்று கூறுகின்றது ஏன் அந்த ருத்ரத்தில் தான் சர்வ வியாபகம் இறைவன் எங்கும் நிறைந்தவராக குறிப்பிடப்படுகின்றார் அதே மாதிரி ஒரு எல்லா நாராயணஸ்வரூபம் ஒரு குரு சொன்னார் என்ன பண்ணி இதை வேதாந்தது உங்க உபதேசத்தால வந்தான் எல்லாம் நாராயணஸ்வரூபம் சொல்லிங்கான நாராயணனை கும்பிட்டு இந்த யான நாராயணன் நாராயணன் அவன் ஒண்ணு தள்ளி போ தள்ளி போனான் இல்லையா அவன் பேச்சு நீ கேட்கல அதனால வந்த வினதா இது நீ அத புரிஞ்சின்றதுனால வந்த வினதா இது அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி வேதாந்தத்தை படிக்கலாம் கேட்கலாம் அந்த வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம் பயன்படுத்தும் போது தானம் ரொம்ப சிறந்த தானம் சொல்லுவாங்க உடல் பொய் எப்படின்னு சொல்லணும் யாராவது இந்த உடல் உறுப்புகளெல்லாம் தானம் பண்ண முடியுமா ரத்த தானம் எத்தனை பேர் பண்ணிருக்கா பண்ணணும் அப்பதான் இந்த உடல் அதனால எத்தனை ஜீவன்கள் அதனால பயிற்சி வருவாங்க ரத்த தானம் பண்ணும் உடல் உறுப்புகளை தானம் உடல் பொய் தானே பொய்யான உடல் நாலு பேர் பயன்படுத்தமே அது பிராக்டிக்கல் வேதாந்தம் அப்படி சர்வவியாபியாக ஈஸ்வரன் வழிபட வேண்டும் ஜோதிஷரூபமாக ஆத்மஸ்வரூபமாக நம்மை உணர வேண்டும் உருவ வழிபாடும் நாம் செய்யலாம் அதனால் தோஷமில்லை அதன் மூலமாக நமக்கு எந்த வழிபாடு சுலபமாக இருக்கின்றதோ அதை செய்து இறைவனுடைய திருவிழை பெற்று இம்மையிலேயே நாம் தீயை அடைய வேண்டும் அடையலாம் என்பதை கூறி உங்கள் எல்லோருக்கும் நல்லா ஆசைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோன்ற இவ்வளவு பேர் இந்த வேதாந்த அன்பர்கள் இருக்காங்கிறதே நமக்கு இப்போதான் தெரியும் நாங்கள் பகவத்கீதை சொற்பொழிவு நூற்றி எட்டு இடங்களில் செய்ய வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் செய்து ஏழு எட்டு செய்தோம் அதன் மேலே அதற்கு மேலே இல்லை இவ்வளோ பேர் இருக்காங்க சுவாமிகள் இவ்வளோ பெரிய இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டம் குறைச்சலாக இருக்குதுன்னு அவங்க ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க வயிறக்கடையில் கூட்டம் குறைச்சலாக இருக்கும் கத்துக்கா கடையில் கூட்டம் நிறைய இருக்கும் கூட்டத்தை வைத்து இடை போடக்கூடாது இவ்வளோ பேர் அதை கடைபிடிக்கின்றார்கள் என்று அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்துக்கொள்ளணும் வேளாந்த பாடம் தொடர்ந்து நடக்கணும் இங்கே சிறப்பாக பாடங்கள் நடைபெற்று வருகிற வருகிறார்கள் இங்கே வந்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள்லாம் அந்த சொற்பொழிவு எல்லாம் செய்யறதுக்கெலாம் எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் எங்களெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி